அவர்களுக்கெல்லாம் என்னுடைய வணக்கத்தை நன்றியும் தெரிவித்துக் கொண்டு வந்திருக்கிற தாய்மாரர்களுக்கெல்லாம் வணக்கம் கூறி இன்று பாண்டியன் சுரம் தீர்த்தப்படலாம் அந்த வகையிலே இப்பொழுது நாம் மூன்று வரலாறுகள் நாம் இந்த சிந்திக்கணும் அந்த மூன்றில் இன்று ஒரு வரலாறு நமக்கு சிந்தனைக்குரியது அது என்ன தலைப்பு பாண்டியன் சுரம் தீர்த்தப்படலாம் நான் நம்ம ஐயா சொல்லியிருந்தேன் விஞ்ஞான உள்ளிட்ட பாண்டியும்பு ஆனால் பாண்டியன் எப்படி பரஞ்சோதியார் என்று பார்த்து அப்படி பார்க்கும்போது நீங்க ஒரு படலம் தான் வச்சுக்கணும்னு சொல்லிதான் அப்புறம் முடிவு பண்ண என்ன பண்றது வெறுமையே தனியா சொல்லிட்டு பரவாயில்ல இந்த ஒரே கருத்தை கருத்துல பாண்டியன் சுரஞ்சி இருந்ததுதான் ரெண்டு பேருமே சொல்றது இவர் அணுகிற முறை அவர் அணுகிற முறை என்று கொஞ்சம் ஒத்து நோக்கலாமியும் இப்பிர விதப்பினால் எப்பிரிவு வாய்க்குமோ ஏது வருமோ அங்கு ஆமா எங்கேருமே பாண்டியன் சுரஞ்ச படலத்தை ரத்தனகிரியில இதோட வந்து நம்ம பெரிய பிராணத்துக்கும் பேச போறோமா ஏதோ என்ன வைத்துக் கொண்டு இருக்கிறார்கள் அவற்றோடு முடிஞ்சு மூன்றே மணிப்பொழிகள் ஆனாலும் இந்த இருவரோடும் இணைந்து பிணைந்து போகின்ற பொழுதுதான் நமக்கு சொல்லுகிறார்கள் அணுகல் என்பது இப்பொழுது நம்ம அருமையான நம்முடைய திருவிழாற்பான ஆசிரியரை பார்ப்போம் அதான் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம் அதனால அவ்வப்பொழுது சேக்கிளாரை நாம் காண்போம் வானல் அமுத மூடி மேல் மதுரை பெருமான் மண் சுமந்து தேனலமுத வாசகரை கதியில் விடுத்த திறங்கியது அருமையாறு நம்ம சென்ற சென்றமரி படித்தது எது கேட்டா மதுரை பெருமானை மண் சுமக்கு செய்து அந்த மண் சுமந்த காரணத்தினாலே மணிவாசகருக்கு உயர்ந்த கதியை கொடுத்தார் அது நாம் சென்ற முறை சந்தித்தது அப்படின்னா அது உண்மைதான் இல்லைங்களா மண் கூலி உண்டு அக்கோவால் முத்துண்டு புன் சுமந்த பொன்மேனி பாடுங்கான் அம்மான என்று செய்து ஒரு அடியவரை கரையேற்றினார் ஒரு அடியவரை மட்டுமல்ல அந்த மண் இந்த அரியவர் மணிவாசகர் மணிவாசகர் என்னைக்கோ கொடுத்த அந்த பிட்டு கொடுத்த அந்த அம்மா பந்தி அம்மா இன்னொருவர் பாண்டியன் இவன் ஒரே வந்து நல்லா அருமையா அப்பாண்டி நாட்டை சிவலோகமாக்கு வித்து என் அப்பாறு தரையை பண்ணிட்டு இருந்த சிவலோகமா இருந்ததே இவன் சமணனா எனவே இவனையும் உயிர் எனவே ஒரு கல்ல மூணு மாந்தான் ஒன்று மணிவாசர் இன்னொருவர் வந்தியம்மா இன்னொருவர் பாண்டியனை ஆக மூவரையும் கரையே செய்யும் அது நாம் சென்றபடி பார்த்தோம் இப்பொழுது பானல் மிவாய் கவுனியனைவாய் கவுனியனை சொல்லும் போதே ஞானசம்பந்த இப்படி சொன்னார் பால்மனம் மாறாத ஒரு குழந்தையை அப்படிங்க அப்ப என்ன பால் மனம் மாறாத என்ன ஏ சார் வயசு அது எத்தனையோ ஆண்டு ஆகி போய்ச்சு இன்னுமா பால்மனம் மாறாது ஆம் அப்படின்னா இப்ப நாமெல்லாம் ஒரு காலத்துல தாய்ப்பால் சாப்பிட்டவங்க நல்ல வேலை நாமெல்லாம் குட்டிப்பால் அந்த பக்கம் போனது ஆள் பாரு பிறகு பேர் அடிச்சது திரும்ப இவர் பாடுறது இன்னும் பின்னால நூற்றாண்டு இவர் பதினாலு பதினஞ்சுக்கு மேலதான் வந்து பாடுறாரு இப்படி பாடுகின்ற பொழுது இன்னும் பானல் மணி மணி வாங்குறாரு அந்த மனம் எப்படி தெரியுமா வாயில அப்படி தாய்ப்பால் மனம் அப்படியே கமங்களை கமல் கமலும்பா அப்படின்னா அது என்ன சுவாமி அவ்வளவு வயசு ஆகும் இவ்வளவு ஆண்டு ஆயுமாரு ஆமா ஏன்னா நாமெல்லாம் சாப்பிட்ட பாலு வயிற்றுக்கு மட்டும்தான் அது சாப்பிட்ட பாலு ஞானத்துக்கு சிவைஜி இந்த வயிறு உடம்பெல்லாம் ஒரு காலையிலிருந்து பொறுத்துன்னு போடும் ஆனா ஞானம் என்று நடைபெறும் ஒருமையுள் தான்கற்ற கல்வி நம்ம ஐயா வராம இருக்க முடியாது ஐயாவல்ல எப்படி செய்யறது இப்ப இவங்க எல்லாம் ஐயன்கிறாங்க நான் ஐயாங்கிறது நம்ம ஐயா ஒருமையுள் தான்கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் முடியாம நீங்க ஒரு வயிற்று தாயல்ல குடிச்ச பால் ஏழு வயிற்றுக்கு வருமா ஏழு பிர உடலோட செய்த இது உணர்வு தான் அந்த தம்பி சாப்பிட்ட பால் என்ன கேட்டால் நாம சாப்பிட்டதெல்லாம் வெறும் உடலுக்கு வளர்ச்சி தருகின்ற தாய்ப்பால் அந்த தம்பி சாப்பிட்டது உடல் வளர்ச்சிக்கும் உணர்வு வளர்ச்சிக்கும் சேர்ந்திருக்கும்படியான சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம் அங்க போயிடணும் அறமாற்றும் பாங்கின உணர்வரியம் இந்த அருமையான ஞானத்தை அந்த தாய்ப்பால் சாப்பிட்டுது அதனால அந்த மனம் மணந்து கொண்டீர் அது முதல் மூன்று திருமுறை அந்த மனம்தான் எது ஞானப்பால் மனம் தான் நீ பாடுறமே பிரமாதமா தேவார திருமுறை எல்லாம் முதல் மூன்று திருமுறை அது அப்படியே வாசனை அடிக்குமே ஞானம் அடிக்குமே அப்படிப்பட்ட மனம் ஆதலால் பானல் மணி வாய் பால் குடித்து அந்த மனம் பொருந்திய வாயாம் யார் சீர்காலில் இருக்கிற பெரியவரை விடுத்து சமன் படித்தொழுகும் கூனல் வழுதி சுரந்தனித்து ஆட்கொண்ட கொள்கை கூறுவ அந்த பிள்ளையை விடுத்து பாண்டியனுடைய சுரத்தை தனித்தை நான் சொல்லுகிறேன் அப்படிதான் இங்க முதல்லயே ஒரே ஒரு கருத்து சேக்குடார் பெருமான் சம்பந்தரை மையமாக கொண்டு செய்த திருத்தொண்டாக கூறுகிறார் சொக்கநாதரை மையமாக வைத்து அவர் செய்த திருவிளையாடலாக காட்டுகிறார் அடிப்படையிலேயே பிள்ளையார் கூட்டும் போதே வேற்று ஆமா இவருக்கு யாருன்னா எங்க சொக்கநாதர் செய்த திருவிளையாடல்ல அறுபத்தி நாலு திருவிளையாடல்ல ஒரு காடியில் பிறந்த சீகாரில் பிறந்த குழந்தைக்கு பாரு அழுதுச்சு அம்மா அப்பான்னு எழுதுச்சு அது எதுக்கு எழுதுச்சோ தெரியல ஆனா இவர் போய் ஞானத்தை கொடுத்து அந்த குழந்தைக்கு வளர்த்து இந்த பாண்டி நாட்டுல வந்து சுரத்தை தணிவித்தார் இது எங்களுடைய சொக்கநாதர் திருவருள் விளையாட்டு என்று இவர் இவர் அணுகிறார் ஆனா அவர் சேர்க்கலார் அணுகுவது என்னன்னு கேட்டீங்கன்னா இருந்தாங்க சீர்காழில் ஒரு குழந்தை பெருத்து பாருங்க சிவபாதை இருந்தே இருக்கும் அந்த அம்மாவுக்கும் பெ அருமையா திருமுறையை கொடுத்து என்று ஞான சம்பந்தரை ஒரு அடியவராக கருதி அவரை வைத்து விவரிக்கிறார் இவர் சொக்கநாதரை மையமாக கொண்டு வருகிறார் இந்த அடிப்படை முதல்ல தெரிஞ்சுவார்தான் நீங்க பின்னால சில வேற்றுமையெல்லாம் வரும்போது என்ன இவர் ஒண்ணு பாருறார் அவர் ஒண்ணு பாருறார் அப்படிங்க மாட்டாங்க அடிப்படையில் என்ன கருத்து சொக்கநாதர் திருவிளையாடல் என்ற கருதி இவர் போகிறார் அங்கே ஒருவர் நூல் ஒப்பிடுகின்ற அதுக்கு சட்னிங்கிறோம் சாம்பார்ங்கிறோம் கொஸ்துங்கிறோம் வெங்காய மிளகா அப்படி உளுத்தம்பருப்பு மிளகா அப்படிங்களே இந்த இந்த இந்த இந்த இந்த இந்த இந்த இந்த இந்த இந்த இந்த இந்த இந்த வெறும் இட்லியை வச்சு மக்க மக்களை இதில் சட்னியில் தோடும்போது அது ஒரு விதம் சாம்பாரில் அது ஒரு விதம் கொஸ்தில் அது ஒரு விதம் மிளகா எள்ளு மிளகா ஒரு விதம் தோரம் பருப்பு மிளகா ஒரு விதம் வெங்காய மிளா ஒரு விதம் ஜீவே ஜீவே என்ன ஊத்தி ஒரு விதம் என்னையே வேண்டாம் திருவள்ளுவர் ஒண்ணுமில்ல சாமியை காலையில இட்லிக்குறத வச்சனர் செவியில் சுயஉணரா வாயுணர்வின் மாக்கள் அவியினும் வாழினும் என் நம்ம அவரை வச்சுக்கிட்டு இட்லி சட்னி எல்லாம் பேசலாமோ பாத்தீங்களா அவியனும் வாடினும் சட்னி சாம்பார்லயும் இருங்களா உங்க காலமெல்லாம் இந்த சட்னி சாம்பார்லாம் போடுறது நல்லா இருந்தது இந்த திருக்குறள் படிச்சவன்னு என்ன பண்ணதுன்னு கேட்டா சட் இதெல்லாம் சட்னியாவது சாம்பார் ஆகுது அது முதல்லயே பிடிக்கும் அவருடைய பொடி என்ன செவியில் சுவை இந்த செவிங்கிறது ஒண்ணு இருக்குன்னு தெரியமாடா உங்களுக்கு அகராதிலே இல்லைன்னு வெறும் வாய் உணர்வு மட்டும் இருந்து அது நீ மனுஷனே அல்லதா மாக்கள் தான் இப்படி எல்லாம் சொல்லப்படாது சாமி அவியனும் வாரினும் ஏன் போட கடும் மனுஷனுக்கு ஏன் செவிச்சுவை ஆன்மாவுக்கும்ானத்துக்கும்ி போகணும் வைத்திய என்ன பண்ணும் டாக்டருக்கு வழிபணும் நீங்கள் நிறையா தின்னீங்கன்னா மத்தியானத்துலேருந்து சார் கடமுடா கடமுட ஏன் அப்படின்னா சாம்பாரில் ஒரு இட்லி சட்னியில் ஒரு இட்லி மொளாப்படியில் ஒரு இட்லி தின்ன அப்படித்தான் வரும் அதனால் பார்த்தீங்களா அதெல்லாம் திருவள்ளுவர் திருவள்ளுவனோம் கடினம் எனவே இப்படி இரண்டு பேரும் அணுகுக்கிறார்கள் இந்த இதுதான் காரணம் அதனால போவோம் உள்ள போகிறோம் வாகு வலத்தால் சகனாத வழுதிவேந்தன் மகன் வீரவாகு அவன் செய் விக்கிரமவாகு அவன் செய் பராக்கிரமவாகு அனையான் மகன் சுரவிமாரன் அணையான் திருமைந்தன் வாகுவலத்தான் மரங்கடிந்து மன்னாலும் குங்குமத்தன் மன்னாலும் குங்குமத்தன்னன் அண்ணான் குமரன் கருப்பு பாண்டியனாம் அவன் செய் காருணிய மன்னனாம் மன்னவனாம் அவன் தன் புருடோத்தமனாம் அவன் தன் மகனாகும் இன்னார் மவுளி சத்துரு சாதன பாண்டியனாம் விரல் வேந்தன் இன்னான் மகன் கூன் பாண்டியனாம் இவன் தோல் வலியால் இதை மிக்கான் இதான் முதல்ல ஆரம்பித்த பாண்டியர்கள் ஒரு பத்து பாண்டியர் சொல்லி இவ மகன் இவன் இவனுக்கு மகன் இவன் இவனுக்கு மகன் இவன் இவனுக்கு மகன் இவன் அப்படி வந்ததுல கூன்பாண்டியன் ஒருத்தம் பானார் அப்படியே முற்றிலும் பெரிய பிராணத்தில் இருக்காது எப்படி இருக்கு நேர் அணுகுவார் திருத்தொண்ட தொகை திருத்தொண்ட தொகை என்ன அது அது என்ன அந்த பாட்டு திருத்தொண்ட தொகையா சொன்னால தேவலாம் ஞாபகத்து வர மாட்டேங்குது நெல்வேலி என்ன என்னது அதுக்கு முன்னதான் கேட்கிறேன் என்ன என்ன தொடங்குது நெல்வேலி வென்றங்கிறது பின்னால வருது அதுக்கு முன்னால ஒரு சொல் தொடர் என்ன வருது பெரியவான் இல்லை திருத்தோற தொகையும் இல்லை ஏழாம் திருமணியும் உள்ளதுலிவென்றது பின்னால வருது அதுக்கு முன்னால ஒரு தொடர் பத்தி வரமாட்டேங்குது திருத்தொண்ட தொகை இந்த பாண்டியன் போய் அந்த பாண்டியன் அந்த பாண்டியன் போய் இந்த பாண்டியன் அதுக்கு பேர் இதுக்கு கூண்பாண்டியன் ஒரு என்று சொல்ற அணுகிற முறையில பாத்தீங்களா வேற்றுமை தெரியுது வேற்றுமை தெரியுது இந்த நெல்வேலி வந்த நிந்தசிய நெடுமாறுங்கிறது இன்னைக்கு வரலாற்று ஆராய்ச்சிக்கு ஒத்துக்கிறாங்க இந்த மாதிரி இவருக்கு பின்னர் இவருக்கு பின்னர் இவருக்கு பின்னர் சொல்லுகிறது அரியன் பராபரமை வரலாற்று எடுத்துக்கல நெல்வேலி போரிலே மிக அருமையாக வென்ற பெரியவர் இவர் அப்போ ஒரு பக்கம் வீரம் இன்னொரு பக்கம் அருள் இந்த இரண்டும் அப்படி ததுபுகின்ற ஆள் என்று சொல்லி சொன்னார் அது இன்னைக்கு வரலாற்று ஆசிரியர் ஐயா இந்த மாதிரி பாண்டியன் ஏழாம் நூற்றாண்டு இருந்ததாக கல்வெட்டுலா இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க ஆனா இவர் சொல்கிற அந்த மா வரலாற்று முறைகள் அப்படி இல்லை திருவிளையாடல் புராணம் வரலாற்று ஆராய்ச்சிக்கு அவ்வளவாக எடுத்துக்கொள்ளப்படு எடுத்துக்கொள்ளப்படுவது என்ன பண்றது திருவருள் அதனால இங்க எடுத்தவனே முதல்ல எனவே இப்ப சரி இவர் சொல்லிட்டு சொல்லிவிட்டு இவருக்கு என்ன பேன் பாண்டியங்கிறத மட்டும் வச்சுக்கிட்டார் ஏன் அப்படின்னு கேட்டா அவன் வந்து பாண்டியன் வந்து கூன்பாண்டியன் நிந்தசிய நெடுமாறன் பேரு இவருக்கு என்னன்னு கேட்டா கொஞ்சம் கூண்பாண்டியன் கொஞ்சம் கூன் உழுந்தாலே அந்த பாண்டியன் பெயர்னு சொல்லி இவர் இவருடைய அணுகுமுறை அப்படி இருக்கு யாருடையது பரஞ்சோதி யாருடையது வைத்துக் கொள்ளுங்க விட்டுருங்க திந்தோல் வழியால் குடநாளர் செம்மல் தனையும் ஆரலங்கள் வந்தோலிடுதார் இரவி மருமான் தனையும் மலைந்து புறம் கண்டோர் உடைக்கு நிலமூன்றும் காவல் புரிந்து கோலோச்சி புன்தோய் கருதி மரங்கண்ணி புகழ் வேழுதி நிகழ்ந்தாளில் அவர் இந்த நெல்வேலி போரே போகல நெல்வேலி போர் என்பது பெரிய சிறந்த போர் அந்த போருக்கு இவர் போகல என்னாச்சினால எங்களுடைய பூண்பாண்டியன் மிக பெரிய பேரரசர் என்னாச்சினார் இவர் பாண்டி மன்னன் ஏனைய ரெண்டு பேர் இவர்கிட்ட சேர மன்னனும் சரி சோழ மன்னனும் ரெண்டு பேர் கனத்துல போட்டு ஏன் அவர்கள் இருவரையும் அடக்கிய பேராளர் அடக்கிய பேராளர் அடக்கிறதுனால என்ன ஆச்சு சேரமன்னன் பார்த்தா கொண்டே சொல்ல பொறுக்க முடியாது என்ன திர கட்டணும் என்ன இது பண்ண இத்தனை ஆயிரம் யானை தந்துடுறேன் இத்தனை ஆயிரம் குதிரை தந்துடுறேன் இத்தனை ஆயிரம் பொன் தந்துடுறேன் எங்களை ஒண்ணும் பண்ணாதீங்கன்னு அடங்கி தாரான் யாரே சேரமன்னன் பார்த்தான் தனக்குன்னு ஒரு மகள் உண்டு அது பேர் தான் மங்கையர்க்கரசின் பேரு இந்த பாண்டியன் அடிக்கடி வம்புக்கு வந்து என்ன பண்ண மாப்பிள்ளை அன்புடைய மாமனும் மாமியும் சோழ பெருமா என்ன பண்ணான்னு கேட்டா இந்த நிந்தசிய நெடுமாறனுக்கு மெதுவா ரெண்டு பேரும் ஆள் வச்சு ஐயா சோழங்கிட்ட ஒரு பொண்ணு இருக்கு பொண்ணுனாலும் பொண்ணு கண்ணுனாலும் கண்ணு பேருன்னு தெரியுமில்ல மங்கையற்க அப்படியா சிவப்பா எல்லாம் சிவப்பா நல்ல சரின்னு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க எனவே இவனை எதிர்த்த இரண்டு பேரரசர்களும் சேரமன்னன் பொருள் கொடுத்தும் சோழ மன்னன் தன் மகளையே கொடுத்தும் நட்பு கொண்டார்கள் மகள் மட்டுமா கொடுத்தா இல்லை தங்கோடு வேலை செஞ்சிருக்கிற குலைச்சிறையார்னு ஒருவர் அவர் சோழ நாட்டவர் நல்ல பூர்த்த மதிநுட்பம் இருந்தது இன்னுமே இதுவரைக்கும் பயவராக்கிறதுனா பாண்டியன்னு இப்ப மாப்பிள்ள இல்லை தாம் பொண்ணுள்ள அங்க வாழப்போகுது அந்த மாப்பிள்ளை என்று சொல்லி இந்த பெருங்க ஒரு அமைச்சர் அருமையான அமைச்சர் நல்லா செய்யலாம் எங்கிட்ட ரொம்ப நாள் வாழ்ந்தவர் தங்கமான ஆள் அப்படியா தாங்க மாமா எனவே புலச்சிறை என்ற ஒரு அரிய மாப்பிளையும் கொடுத்து இது மந்திரியும் கொடுத்து தாம் பொண்ணையும் கொடுத்து சமாதானப்படுத்திக் கொண்டார் என்று இப்படி இப்படி இப்படி அணுகினார் ஆனா இதுல எது வாய்மின்னா சோழ மன்னன் தன்னுடைய மகளை கொடுத்தது என்பது வாய்மி ஏன்னா வருது சோழ நாட்டு பொண்ணுது பாண்டி நாட்டுக்கு கொடுத்தது அது போல நம்முடைய குலைச்சலை யாரும் யாரு சோழ நாட்டு ஆள் பாண்டி நாட்டுக்கு நல்ல தக்க அமைச்சர்னு கொடுத்தான் அப்ப தேர்தலுக்கு இருந்த ஒன்பெல்லாம் கிடையாது நான் ஆணையிட்டால் அப்படி அவனு நடந்து நான் நடந்து விட்டாலுங்கிற அந்த அவசகனத்துக்கு போகணும் அது அவசகனும் இல்ல நடந்து விட்டால் தொய்வு இருக்கிறது ஆணையிட்டால் நடந்தே தீரும் இன்று முதல் இவரை மாண்புமிகு முதலமைச்சராக வைத்துக் கொண்டேன் சொன்ன எல்லாரும் கைதட்டுவோம் அப்படி தட்டுவிட்டாங்க எனவே ஏனைய இரு அரசர்களும் ஒருவர் பொருத்தும் இன்னொருவர் மகள் கொடுத்தும் நட்பு கொண்டார்கள் என்று இவருடைய அணுகுமுறை அப்படி போய் ஆகவே நெல்வேலி வென்றதை சொல்லாவிட்டாலும் இந்த பாண்டி மகன் பெரு வீரன் இப்படி போய் அணுகினர் சரி இனி உள்ளே போவோம் நம்ம இவ்வளவு வரேன்னு சொன்னாங்க இப்படியாக இருந்து விண் கைமாவும் வெறுக்கை குவையும் அணி குவையும் பண்டு தாரகை வல்லி ஆய முடுநா நல்கி கண்டு கூட கோமகனை வீழ்ந்து தன்னாடு பண்டு போல கை கொண்டு போனான் தேனாறு பணந்தாரான் அதனால இப்படி நட்பு கொண்டதுனால பாண்டி மன்னனுக்கு சோழமன்னு தகராறே ஏன் அன்புடைய மாமன் சோழன் மாப்பிள இவர் கேட்கணுமா மாப்பா மாமா மாப்பிளையும் இப்படியாக வாழ்ந்தார்கள் இது ஒரு அணுகுமுறை இனி சென்னிக்கோனும் தான் ஈண்ட திலகப்பிடிய உலகமெல்லாம் வின்னிக்கோதில் பொருளியால் விளங்கும் செய்வ மணிவிளக்கை கன்னிக்கோல மங்க எறுக்க அரசிதன்னை கௌரியர்க்கு வன்னிக்கோமன் மனம் புணர்த்தி வாங்கினான் தன் வளனாடு அதனால அமைச்சராக பலவர் கோன் செழியன் கற்பின் மங்கையற்கரசியாருக்கு அளவரு நிதியம் செம்பொன் கலிங்கமும் மணியும் போகம் வெளிநிலம் அணையவாய் வெள்ளமும் பிறமும் தென்னன் உளமையில் சிறப்பவேந்தர் வரிசையால் உதவி அருமை இப்ப பாருங்க சோழனும் பொருள் கொடுத்தான் ஆனா சேரனும் பொருள் கொடுத்தான் சேரன் அஞ்சு பொருள் கொடுத்தான் சோழனும் அஞ்சுதான் ஆனால மகளை கொடுத்ததுனால மாப்பிள்ளையை கொடுத்துட்டாரு எப்படி நீங்க அவன் பட்டியல் படி பார்த்தா அஞ்சு கொடுத்தது இவன் பொண்ணு அட நான் நம்ம பொண்ணு எல்லாம் அங்க இருக்குது பொண்ணு கண்ணில் தண்ணி வரக்கூடாது அவ்வளவுதான் முக்கியம் அதனால நான் ஆடே கொடுத்தாலும் கொடுத்துருவோம் ஏன்னா ஒரே ஒரு பொண்ணும் தங்கமான பொண்ணு அங்க இருக்கிறது அதனால தன் மகளை கொடுத்ததுனால அங்க ஒரு குறிப்பு யாருங்க இளைஞர் இல்லை இளைஞர் இல்லை இந்த ஆடி மாசத்துக்கு எனக்கு இந்த நாட்டை கொடுத்தா தான் நான் மாப்பிண்ணு அழைச்சிட்டு போவேன்னு சொல்லி வரல அப்படி கேடுகட்ட மா இல்ல நல்ல மாப்பிள்ள இவர் என்ன ஏதேன்னு கொடுத்தா கூட அந்த மாப்பிள்ளை என்ன பண்ணுவாருன்னு கேட்டா பாண்டியன் வேணாம் மாமா அங்க இருக்கட்டுமே சோழ நாட்டை இல்ல மாப்பிள்ளை எங்க இருந்தா இங்க இருந்தா அங்க இருந்தா என்ன பாப்பாவும் என்ன சொல்லுவாங்க இருக்கா நீங்க மாப்பிளையும் காதலியாவது போடும் அது வச்சுக்கிட்டு யோகி அனுப்பிச்சு தகுதி இல்லாத நாங்கெல்லாம் வைக்கிறதே இல்லை ஆனா வாங்கினதே இல்லை சத்தியம் சத்தியம் வச்சதே இல்லை வாங்கினதே இல்லை நம்முடைய உழைப்போ நம்முடைய பணமோ பிறரிடத்தில் இருக்கலாம் உழைப்போ பிறருடைய பெருசாக சொல்றது அரசியல்வாதி வலிய கூணிந்தான் போலவினை இளராய் பஞ்சம் கொண்டு அரியான வேட சொல் வலையில் பட்டு நல்வினை உதவா தென்னன் நான் மறை ஒழுக்கம் நீ தான் அப்ப என்ன பண்ணான்னு கேட்டா அந்த காலத்துல இந்த ஆனமலை அந்த மாதிரி இருக்கிற இந்த பசுமலை இந்த மலையில தான் சமுதல் வாழ்ந்திருக்கிறாங்க அது என்னுடைய ஞான சமுதனுடைய தேவாரம் ஆனை மாமலை ஆதி ஆயிடங்களில் பல அல்ல கட்களி என் ஆளுகள் நான் சுண்டை காப்பயிடுவேன் அப்பா ஆனை மாமாலை ஆதி ஆய இடங்களில் யார் இருந்தாங்க தமிழர்கள் சந்தர்ப்பம் கிடைச்ச உடனே பாண்டியன்ற பார்த்தாங்க ரெண்டு நாள் பேச்சு வீட்டு கொடுத்து என்னன்னு சொன்னவனு இவர சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை என்று இருந்தாலே மித சொன்னு அருகன் அப்படிங்க அந்த அசோக மரத்துக்குள்ள இருப்பார் அவ்வளவு கருணையாளர் அப்படி இப்படின்னு சொன்னவன்னு அப்படியா அப்படியா கூட போட்டு சமணலாக ஆகிவிட்டான் இப்ப யார்னாரு நல்ல பழுத்த செய்வர் காலேந்திரி விடுதலுமே வெந்நீட்டு வெயில் பூசி பழுத்தமைந்த கீழோடு போகணும் தட்டுன்னு அப்புறம் சுவாமியோட அது அப்படி கடைப்பிடிச்சிட்டு இப்ப வெந்நீர்னா என்னன்னே தெரியுது தென்னீர் இப்படி ஆனாலாம் இப்படி ஆய் ஒரு இவன் யாரு பாண்டியன் முதல்ல கைப்படுத்தினாங்க போதவில் தாரான் அங்க புன்னெறி ஒழுக்கம் பூண்டோன் ஆதலின் கண்ணினாடும் அவனிருள் மூழ்கி பூதி சாதன நெரியாம் செய்வ சமயமும் முத்தி செல்வ மாதவன் எரியும் கொண்ட மறைந்தது வேத நீதி அந்த காலத்துல சொன்னாங்க அரசன் எவழி குடிகள் அவழி அப்படின்னு இந்த அரசன் பிடி ஆனொன்னு அங்க இருக்கவங்க அப்படியே ஆவணி மூல வீதி சித்திர வீதி வெளிவீதி இந்த வெளிவீதி இருக்கு பாருங்க இதெல்லாம் அப்படி ஆடி வீதி அங்கெல்லாம் ரொம்ப அருமையான மதுரைக்கு தான் அந்த மாதிரி பேர் சித்திர வீதி ஆடி வீதி வெளி வீதி மூல வீதி நாகரம் நன்றாகவே இருக்கும் ஏதோ பாவம் சிவாச்சாரியார் போவார் அந்த நேரத்தில் பூஜை பண்ணிட்டு என்னவோ சொக்கநாதா மீனாட்சி அம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவார் இப்படியாக நாடு ஆயிற்று விதிச்சு சொல்லல அமைச்சனாக சமணனாக ஆனான் முடிச்சுவிட்டு இவர் கொஞ்சம் விதித்தார் அருந்தமிழ் பாண்டிவேந்தற்கு உறுதியாய் ஆக்கம் செய்யும் மருந்தினர் சிறந்த கற்பின் பெருந்தகை அமைச்சர் நீரில் குழைத்தண்டு பிறங்க பேராது அருந்தரு நீரிடாராய் சிவன் அடித்தார்கள் என்றால் இதான் அவர் சொல்லல தேக்கல எப்ப அரசன் திருநீரில் அதன் பிறகு இந்த அமைச்சரும் இடவில்லை வீட்டில் இருக்கிற அம்மாவும் இடல ஏன் இட்டா நினைக்கிற கண்டு முட்டு கண்டு முட்டு பார்த்தாலே தீட்டு நீங்க திருநீரிட்டு போன பார்த்தாலே அமைச்சர் போனார்னா அவையில கண்டு முட்டு வருது அது போல அம்மா திருநீட்டுட்டு வீட்டில இருந்து வச்சுங்க இட்டு கொண்டாந்து வச்சது மற்ற கொண்டாந்து கண்டு முட்டு அதனால எப்ப அவங்க ரெண்டு பேரும் அவர் வந்து அந்த சமன் சமயமோ அதனால இந்த மாண்புமிகு அமைச்சரும் சரி மங்கையர்கடைசியாரும் சரி நெத்தியலை திருநீடுறது அப்படி வாழ்ந்தார் கொண்ட கணவன் என்ன பண்ற தற்காத்து தற்கொண்டான் பேணி தை சொற்காத்து சோர்விலால் பெண் போற யார் பெண்ணு தைப்படிச்சுட்டாரு தற்காத்து அப்படி ஒரு ஒரு இங்க அடிக்கடிக்க ஒரு பெண் அப்படி வரணும் தற்காத்து தற்கொண்டான் பேணி தை சொற்காத்து சோர்விலால் நிக்கணும் இங்க பெண் என்னமோ பண்ண ஒன்னிமுக வரியலாம் ஒவ்வொருத்தனும் மொழ நியல பாட்டு எழுதிய ஒண்ணும் செய்ய முடியல இது இருக்கிறதுலையே ஒன்னிமுக அதை வச்சு உலகத்தை அளந்துட்டீவு அதனால் இப்படி ஆக நலம் எனவே இந்த இருவரும் அம்மாதிரி அந்த நீட்டினதி இல்லாமல் இருந்தார்கள் என்று பொய் உரைப்பதற்கும் இந்த புன்சமன் கலை புன்சமன் கலைகள் தீண்டு மெய்யுரை வேத நீதி வியன் பெயர் தலை செய்தோங்க செய்யனர் எவரோ என்று சிந்தையில் கவலை பூண்டு நையுணர் ஆகி கூட நாதனை வணங்கி போனார் கோயிலுக்கு மாறுபட்ட அரசன் ஒண்ணும் பண்ண மாட்டாங்க பொறுக்காது ரொம்ப காலமாகவே இருந்து அன்றும் உண்டு இன்றும் உண்டு நடுப்பயிறு தெரிவிக்க கூடாது சொல்லிட்டு போவாங்க அவன் என்னன்னு சொன்ன சரி நமக்கு வேண்டாம் அவங்களுக்கு விருப்பம் இருக்குதுலாம் சுதந்திரம் அமைச்சருக்கும் சுதந்திரம் அந்த கொண்ட மனைவிக்கும் சுதந்திரம் கொடுத்தான் குளமாவது அப்படின்னு சொல்லுங்க சுதந்திரம் கொடுத்தான் எனவே இவங்க அங்க போய் நல்ல திருநீர் எடுத்துட்டு உள்ள போவாங்க சொக்க நாளெல்லாம் வழிபடுவாங்க வழிபட்டு வந்த உடனே வெளியில வந்து அரை மணிக்கு போகும்போது பெருமானி பெருமானி பெருமானி சொல்லி அப்படியே எடுத்து நெஞ்சில சார் அங்க நெத்திலே நாங்க நெஞ்சில பூசினாங்கிறத நீங்க என்ன என்ன உங்களுக்கு என்ன சான்று உக்காருப்ப முத்தின் தாழ்வடம் சந்தன கூழம்பும் நீரும் தன்மார் வீணில் முயங்க பக்தியார்கின்ற பாண்டிமா தேவி ஞானமந்தருடைய திருவாக்கள் சொல்லுவோம்னா அப்போ மங்கையரசி யார் எங்கே வச்சிருப்பாங்க பெரு பெருமான சந்தனம் வந்ததுன்னு கிடைச்சா கொஞ்சம் வாங்கி அப்படி சாப்பிட்டு வாங்க சாப்பிட்டுட்டு நெஞ்சில் வைக்க மாட்டாங்க இது நெஞ்சில வைக்க மாட்டாங்க நெஞ்சில் வச்சு அப்போ இந்த நெஞ்சில் என்ன இருக்கும் முத்தின் தாழ் வடம் லாங் செயின் ஒண்ணு இருக்கும் அந்த ஸ்டைல் பத்திங்களா அள்ளி போட்டு கிடக்காது இப்ப என்ன சொல்றாங்க ஒரு லாங் செயின் அது இருந்தா போதும் பெட்டிக்குள்ள இருக்கணும் நிறைய ஒரு அஞ்சாறு பெட்டி யாரையும் குறிப்பில் கற்பனையே திருக்கு பெட்டி பெட்டியா இல்ல அல்லவா இன்னும் சில பெட்டி இல்லாம கத்திரிக்கான திட்டு வாங்கியிருக்கு சொல்லுவ சீவ சீவ அப்படிலாம் அது பெட்டியில இருக்குதான் செய்யும் ஏன்னா இவங்க எல்லாம் பாண்டி மண்ணுடைய நாடு ஆனால் அந்த மங்கையர் போட்டிருந்தது எப்படித்தான் ரொம்ப அருமையா ஞான சம்பந்த ஐயா மங்கையர் எப்படி இருப்பான முத்தின் தாழ்வடமும் ஒரே ஒரு முத்துவடம் அவ்வளவுதான் போட்டிருப்பாங்க என்னத்துக்கு அள்ளி போட்டுருப்பானே அவ்வளவு எளிமையானவன்னு நடத்தான் சந்தன கூழம்பும் நல்ல மதுரை மீனாட்சிக்கு சந்தன அபிஷேகம் பண்ணி வருவாங்க வந்தவன் அப்படியாப்பா குடு என்று சாப்பிட்டுட்டு சுவசிவா சுவசிவா என்று நெஞ்சில பூசிப்பாங்க ஏன் நெத்தி